WhatsApp குழுமமாக துவங்கப்பட்ட நற்றினை என்ற அமைப்பு நேயர்களின் அமோக ஆதரவின் காரணமாக டபிள்யூ என்ற டபிள்யூ என்ற இணையதளமாக உருவெடுத்தது பின்னாளில் நற்றினை இணைய வானொலியாக புது அவதாரம் எடுத்து உலகெங்கும் ஒழிக்க துவங்கியது அயல் நாட்டு நேயர்களின் வேண்டுகோளை ஏற்று யூடியூபிலும் நற்றினை நிகழ்ச்சிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டன இப்படி பல உருவங்களில் வரும் நற்றினை ஒளிவடிவில்தி செய்த காரைக்குடியை சேர்ந்த பேராசிரியர் ராம ராமநாதன் ஐயா அவர்களுக்கு தனது நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது தொன்னூறு நாட்கள் தொடர்ச்சியாக ஒழித்த தமிழின் தனி பெரும் காப்பியமாம் சிலப்பதிகாரத்தை வெளியடுவதற்கும்ாரம் போன்ற காப்பியங்களை அமர் இந்த இயந்திர உலகத்தில் ஒளிவடிவில் தயாரித்து அளிப்பது அன்னை தமிழுக்கு செய்யும் மிகப்பெரிய சேவையாகும் அந்த அடிப்படையில் நற்றினை அமைப்பில் இருந்து முதன் முறையாக வெளியாகும் இந்த சிலப்பதிகார விருந்து என்ற ஒளிப்பழையை செவிமடுத்து இதுகுறித்த தகவல்களை வழியாக தெரிவிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம் தங்கள் நண்பர்களுக்கும் மாணவ மணிகளுக்கும் பிறந்த நாள் போன்ற சிறப்பு நாட்களில் பரிசாக அளிப்பதற்கு ஏற்றதொரு தமிழின் அரிய பொக்கிஷம் இது என்பது ஆன்றோர்களின் கருத்தாகும் அன்புள்ளம் கொண்ட நற்றினை நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கம் சிலப்பதிகாரத்தை ஒரு இலக்கிய வேள்வியாக தொண்ணூறு நாட்கள் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அதனுடைய பயனை நான் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறேன் நற்றினை வானொலி என்பது உண்மையிலேயே தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் நல்ல அறிவு தருகின்ற அமைப்பாக இருக்கிறது அது தவிர இதனை இயக்குகின்ற சசிகுமார் மணி போன்றவர்கள் தங்களுடைய ஓய்வு நேரத்தை என்று சொல்ல மாட்டேன் தங்களுடைய பணியை எதிலே முடித்துவிட்டு இந்த பணிக்காக தங்களுடைய இரவு நேரத்தை கழிக்கிறார்கள் என்று எண்ணுகிற போது நான் வியப்படைகின்றேன் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் சம்பாதிக்கின்ற மிக சொற்ப தொகையை அவர்கள் வாழ்க்கைக்கும் பயன்படுத்தி தமிழுக்கு பயன்படுத்துவதற்காக நற்றிணை என்ற அமைப்பினை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று எண்ணுகிறபோது நான் தமிழ் செய்த பேரு என்று பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தேன் அவர்களை நான் இரண்டு முறை சந்தித்திருக்கிறேன் என்பதை தவிர அவர்களுடைய நாள்தோறும் செய்கின்ற அந்த பணிகளை நான் அறியேன் என்றாலும் அவர்கள் என்னை பார்ப்பதற்காக திருச்சியிலிருந்தும் புதுக்கோட்டையிலிருந்தும் மெனக்கட்டி இங்கே வந்து என்னை பார்த்து என்னிடத்திலே நற்றினை நிலைகளை பற்றி என்னிடத்திலே சொல்வார்கள் நான் பெரும் மகிழ்ச்சி தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல ஏனைய மொழி அறிந்தவர்களும் கூட தமிழின்பால் ஈடுபாடு கொள்ள செய்கின்ற மிகச்சிறந்த பணியினை அவர்கள் செய்து வருகின்றார்கள் உலகம் முழுமையிலும் உள்ள மக்கள் தமிழை பற்றியும் தமிழ் மக்களை பற்றியும் தமிழர் வாழ்வியலை பற்றியும் தமிழ் இலக்கியங்களை பற்றியும் அறிந்து கொள்வதற்கு நற்றிணை வானொலி பெரிதும் பயன்படுகிறது என்று எண்ணுகிற போது அவர்கள் சிறந்த தொண்டிலை செய்கின்ற அந்த பெருமையை நான் பெரிதும் பாராட்டுகின்றேன் சிலப்பதிகாரம் தமிழ் மக்களினுடைய ஒரே ஒரு மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷம் என்று சொன்னால் அதிலே மிக இல்லை அந்த தமிழ் மக்களை இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழ் மக்களை நாம் மறக்காமல் இருப்பதற்கு அதனை நாம் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதற்கு இந்த சிலப்பதிகார விருந்து உங்களுக்கு துணை செய்யுமானால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் ஐம்பது ஆண்டுகள் சிறப்பதிகாரத்திற்கு செய்த தொண்டினை நற்றினை தொன்னூறு நாட்களில் உலகம் முழுமைக்கும் எடுத்து செல்ல துணை நான் என் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் என்னுடைய பேராசிரியர்கள் எனக்கு வழிகாட்டியவர்கள் பல உரையாசிரியர்கள் இவர்களையெல்லாம் படித்து மேற்கோள்களை எடுத்து அவ்வப்போது நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் மீண்டும் ஒருமுறை உங்களுடைய நல்ல ஒத்துழைப்பிற்கும் நற்றினை அமைப்பிற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்